ஜனவரி ஏழாவது இரண்டாயிரத்தி தை மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுகாணும் வரை போராட்டம் தொடரும் என்று ஜாக்டோஜியோ அமைப்பு கூறியுள்ளது ஜாக்டோஜியோ போராட்டம் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டெர்லைட் தொடர்பாக நிலுவையில் உள்ள அனைத்து மனுக்கள் மீது சுப்ரீம் கோர்ட் இன்று விசாரணை நடத்துகிறது இதில் ஏதேனும் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்பதால் தூத்துக்குடியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது கஜா புயல் நிவாரணத்தை வங்கிக் கடனில் வரவு வைப்பதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தக்கோரி தமிழ் மாநில விவசாய குளி சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் திட்டமிட்டபடி பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று தேர்வுத்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் காலியானதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் போராட்டத்தில் பங்கேற்காத ஆசிரியர்கள் இடங்களில் பணியிட மாறுதல் பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார் திருச்சி சமயபுரத்தில் உள்ள வங்கியின் லாக்கரை உடைத்து சுமார் 500 சவரன் நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடுத்துச் சென்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் ஜிஎஸ் எல்வி மார்க் த்ரீ ராக்கெட்டின் திறனை அதிகரிக்க இஸ்ரோ திட்டம் என்று தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் பரவி மர்ம காய்ச்சலுக்கு அறுபத்தி பேர் பலியாகியுள்ளனா் இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை கடந்த 7 ஆண்டுகளில் குறைந்துள்ளதாக நுகர்பொருள் சார்ந்த ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை வரைமுறையில்லாமல் பயன்படுத்துவதால் நுண்கிருமிகள் மருந்துக்கு கட்டுப்படாமல் போகும் நிலை உலகளவில் மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தல்களில் ஒன்றாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றில் தாக்கல் செய்யப்பட உள்ளது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது துணை ராணுவ பணியில் இருபத்தி ஒன்பது ஹெட் கான்ஸ்டபிள் பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா போக்குவரத்து சேவை நிறுவனத்தில் நிரப்பப்பட பாதுகாப்பு முகவர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பத்து சதவீத இடஒதுக்கீடு ஆண்டுக்கு ரூபாய் எட்டு லட்சம் வருமானம் பெறுபவர்களுக்கு வருமான வரி விலக்கு வேண்டும் என்று சிவசேனா தெரிவித்துள்ளார் பாரத ஸ்டேட் வங்கியில் நிரப்பப்பட உள்ள அடுத்த வாய்ப்பாக சிறப்பு அதிகாரிகள் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எண்பத்தி எட்டு உயிர்களை பறித்த அசாம் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 15 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் இரும்பு உற்பத்தியில் இதுவரை உலக அளவில் இரண்டாவது இடத்தில் இருந்து வந்த ஜப்பானை இந்த முறை இந்தியா மூன்றாவது இடத்திற்கு தள்ளியுள்ளது யூ டியூப் இனி பொய்யான செய்திக்குறிப்புகளை ஊக்குவிக்காது என்று அந்நிறுவனத்தின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது எகிப்தில் விமான தாக்குதல் இரண்டு பயங்கரவாத தலைவர்களை ராணுவம் கொன்றது பிராண்ட் பினான்ஸ் எனும் அமைப்பு உலகளவில் முதல் நூறு இடத்தில் இருக்கும் உறுப்பு வாய்ந்த பிராண்ட்களின் பெயர்களை ஒவ்வொரு வருடமும் வெளியிடும் அதில் இந்திய நிறுவனமான டாடா குழுமத்தின் பெயர் எண்பத்தி இடத்தில் இடம்பெற்றுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முதல் டெங்கு என்பது பெருமை என்று துல்சி கபார் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் மரணம் அடைந்துள்ளனர் ஆடம்பர ஸ்மார்ட் நிறுவனமான ஐபோனின் அசம்பிளிங் ஆர்டரை சென்னையில் உள்ள ஃபாக்ஸ்கான் ஆலை பெற்றுள்ளது சென்னையில் ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ரூபாய் இருபத்தி 1 கிராம் ரூபாய் மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வீடு கட்டுவோரின் எண்ணிக்கை 20 முதல் 30 சதவீதம் வரை அதிகரித்துள்ளதால் கம்பி விலை சற்று உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் பிரிட் டவுனில் நடைபெற்றது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டருமான ஜேசன் ஹோல்டர் இரட்டை சதம் விளாசினார் இதன் மூலம் ஐசிசி யின் ஆல்ரவுண்டர் தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தியாவிற்கு எதிராக படுதோல்வி நியூசிலாந்து அணியின் ஜிம்மிஷம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் சேவாக் என்று அழைக்கப்படுவர் ஸ்மிருதி மந்தனா அணியின் தொடக்க ஆட்டக்காரனான இவர் ஐசிசி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சிறந்த ஒரு நாள் வீரர் விருதை பெற்றுள்ளார் கர்நாடகாவை வீழ்த்தி ரஞ்சிகோப்பை இறுதி போட்டிக்கு சௌராஷ்டிரா முன்னேறியுள்ளது திரைச்செய்திகள் அஜித் நடித்த படங்களிலே படம் தான் பிரான்சில் அதிக பார்வையாளர்களை கொண்ட படமாகியுள்ளது மம்முட்டி நடிப்பில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கும் படம் பேரன்பு சண்டக்குழு இரண்டு படத்திற்கு பிறகு அயோக்யா படத்தில் நடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நடிகர் விஷால் அடுத்ததாக சுந்தர்சி புதிய படத்தில் நடிக்க உள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்